அவர்களை இன்றும் நான் பார்ப்பது போல் உள்ளது அவர்கள் கருப்பு நிற தலைப்பாகையை அணிந்திருந்தார்கள் இரண்டு ஓரங்களையும் தன் இரண்டு தோள்பட்டை மீதும் தொங்கவிட்டிருந்தார்கள் முஸ்லிம் ஒன்று இதன் மற்றொரு அறிவிப்பில் நபி சொல்லாஹூ அலிஹிவசல்லம் அவர்கள் மக்களுக்கு உரை நிகழ்த்தினார்கள் அவர்கள் தலை கருப்பு நிற தலைப்பாக இருந்தது என்று உள்ளது